நற்றிணையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அனுக்கீர்த்தனா வேதனையை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான் ஆம் வேதனையை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான் என்கிறார் கிளேடர் நன்றி வணக்கம்